जननी सर्वमंगला देवस्तं नित्यं ீகோ மாசனீமனோஸ்தந்தே கரீ ஸ்தூயத்தை நம் விேதாரை சேவசிபிரமூரீஷி மூகேந்திரைபாயனூத்திர स्वयं ீங்கஷிராப்பமாசீராமிவேந்திரமுனிப்பூன் சனோஸ்மேவாச்சம மேவிரவிணம் மேவே நமோ விதையத்திருஷிபோ மஹோ நமோ குருப்பிரோமஸ் ஓ சுவாக்கான்ோான்ஸ்வின் புனர்போ பீ சீ மதுர மாயையோஜய மாயா சரி பரமைய யோ விஷ் ஆஜவிஷையன் பிரசியோகா பன்ஸ்வமன் ஜோதிஷாஸ்வேன சூக்மா சர்வேத்தான் புனரப்பா சர்வா விஷேஷான் விகத்துண்பாத்சீய அஜமயம் பிரபாத் அகத்த ஜிதிமேகிவிதவிஷயிரா முதேனயிர்தோஸ் பிரா வைவேலேதோத்தர ஜனிரா சமுதிரே காருணியுறமர்லேஸ்தூஜ்யம பதப்போகாசா பிரதிஹமகமஸ்வாந்தமோஹோன்மச்சோரே ஹியசன மோ தாவனவினுமியே ஜதின்முகிரோங்கைக்கம் பதம் தன்னிய ங்கஷவசத்தனூபி வியசேமேஜாந்திரோவ்வூஷா விஷவே நரிஷ்டேமி ओम तदक्षरमिदं भूतं ஸ்வோஸ்பாதி ஓமேத்தரமி தியோபவ் பூத்தம் अयमात्मा सोयमात्मा ியிரும்ேதமாஷாரினோப்ப சப்ோனவினரோந்திரோனவி यत्र कामं பிரவித்துத்தைசோச்சன காமம் காமயத்தை நச்சனஸ்வனம் एकी भूतः பிரானந்தமயுச்சேமுகோத்தியம் பிரவாப்பயூத்தினவாரியமிரா அலட்சணமித்தியமேஷியம் ஏகாத்ம பிரத்தயசாரம் பிரபஞ்சோபமம் ஷாந்தம் அதுவைத்தம் மிய சோயமாத்மா அச்ச உக்கோ மக்கோ வைஷ் ஆனோத்து வை சர்வன் காமான் ஆதிச்சம் வேதன உக்கோத்ஷாத் உபயாத் नास्या ஹவை ஜானசந்த சனச்சியுலே எம் வேது சுஷுப் மக்கார்த்த மா இம் அபீத்திச்சம் வேதோ வவாரியோபிவோ ओंकार மவத்தமேதிரேணுமேவா பசியேஜா ஸ்ரீரங்கை வாசி வசேமேவி தஞ்சாயுந்திரோ வூஷா விவேவே அரிஷஸ் ஓம் அலாத்தா அதுடைய சார மாண்டூக்கிய உபனிஷத் ஓங்காரத்தை பற்றுக்கோடாகக் கொண்டு வேத மந்திரங்களுடைய சாரமாக இருக்கக்கூடிய ஓங்காரத்தை ஆலம்பனமாக பற்றுக்கோடாக கொண்டு பரமார்த்த தை அற்புதமாக உபதேசம் பண்ணுகிறது பரமார்த்த தத்துவம் என்றால் மெய்பொருள் மெய்ப்பொருளை மெய்ப்பொருள் அல்லது பரம்பொருள் இதனை மாண்டூக்கிய உபனிஷத் முறையாக உபதேசம் பண்ணுகிறது ஓங்காரத்தை நிர்ணயம் செய்வதன் மூலம் அத்வைத்தத்தை ஸ்தாபனம் பண்ணுகிறது முதல்ல ஸ்ரு ஸ்ருதிமுகமான அத்வைத்த விளக்கம் shruti shruti upanishad, shiras, vedantam, ஸ்ருதி அத்வைஷத்ய உபனிஷத் இங்கே அத்வை சித்தாந்தம் பண்ணுகிறது மாண்டூக்கிய உபனிஷதத்தின் பரம தாத்யம் அத்வைதம் பிரம்ம ஆத்மா அயம் ஆத்மா brahma. இந்த ஆகம பிரகரணம் ஒரு பகுதி முதல்ல பார்த்தோம் உபனிஷத் மந்திரங்களோடய இணைஞ்சு அணைஞ்சு வந்தது முதல்ல பிறகு சில காரிக்கைகள் ஒன்பது காரிக்கைகள் ஏழாவது மந்திரத்துக்கு பிறகு ஒரு எட்டு காரிக்கைகள் எட்டுல இருந்து பதினோராவது மந்திரத்துக்கு பிறகு ஒரு மூணு ஐந்து காரிக்கைகள் பன்னெண்டாவது மந்திரத்துக்கு பிறகு ஆறு காரிக்கைகள் இப்படி இருபத்தி எட்டு காரிக்கைகள் இருபத்தி எட்டு தரேன் இருபத்தி எட்டா இருபத்தொன்பது இருபத்தி ஒன்பது காரிக்கைகள் உபனிஷத்தினுடைய தாத்பரியத்தை நிர்ணயம் பண்ணுறது உபனிஷத் மந்திரங்களுடைய தாற்பயத்தை உபதேசம் பண்ணுறது அந்த தாத்யத்தை விளக்கறதுக்காகத்தான் வைத்தத்ய பிரகரணம் அத்வைத்த பிரகரணம் அலாத சாந்தி பிரகரணம் இந்த சம்மரி சாரத்தை சொன்ன பிறகு நான் ஆதிசங்கருடைய முகவரையை சொல்லி பூர்த்தி பண்ணலாம் என்று நினைத்திருக்கிறேன் ரொம்ப அத்தமான முகவரை கொடுத்திருக்கார் இந்த பாண்டோக்கிய உபனிஷத்திற்கு உபனிஷதத்திற்கு எளிமையான அழகான புரிஞ்சுக்கிற மாதிரி பிரிசைஸான்னு சொல்றோம் இல்லையா அப்படி அழகாக கொடுத்திருக்கிறார் அதை மீண்டும் ஒருமுறை பார்த்து நிறைவு செய்யலாம் ஆக மாண்டூக்கிய உபனிஷத் அதுல முக்கியமான இது ஓங்காரகா ஓங்காரத்வாரா அவஸ்தாத்ரயம் ஷரீரத்யம் அப்புறம் வந்து என்ன சைதன்யத்யம் அப்படி சொல்ல வேண்டியிருக்கு இந்த இடத்துல அவஸ்தாத்ரயம் ஷரீரத்ரயம் யத்யம்யத்திய கிட ஜன சு அப்புறம் ஸ்தூலசூக் காரணீரம் விஸ்வத்தைஜசிரா அகார உக்காரமக்கார அப்ப அகார மக்கார ஜாக சுசுக்தி அப்புறம் வந்து ஸ்தூல சூக்ம காரண சரீரம் விஸ்வத்தைஜசிராக்யம் இதெல்லாம் வைத்துக்கொண்டு உபநிஷத்து என்ன பண்ணிட்டு கடைசியில் இன்னொன்னு அமாத்திரப் பிரணவம் அமாத்திரப் பிரணவம் ஷரீரத்ய விலக்ஷணம் அவஸ்தாத்ரய விலட்சணம் விஸ்வ தைஜச பிராக்கிய விலட்சணம் துறீய சைதன்யத்தினுடைய ஸ்வரூபத்தை ஏழாவது மந்திரத்தில் உபதேசம் பண்ணித் இப்படி கடைசி மந்திர பன்னெண்டாவது மந்திரத்தையும் அமற்ற அவ்வஹாரிய பிரபஞ்சோபிவை ஓங்காரம் ஓங்கார ஆத்மன ஆத்மான சம்வி ஆத்மனா ஆத்மானம் சம்விசத்தின் விஸ்வதைஜச பிராஜ்யன் துரிய சைதன்யத்துக்கு வேறாக இல்லை என்று புரிந்து கொள்ள வேண்டும் என்று உபனிஷத் யா ஏவம் வேத சதேவதி எவன் இதை இவ்வாறு அறிகிறானோ அதுவாகவே ஆகிறான் இதா உபனிஷத்தினுடைய சாரம் இந்த உபனிஷத்தை விளக்கிறதுக்கு உபனிஷத்தினுடைய தாற்பத்தை சொல்றதுக்கு ஆகம பிரகரணம் முக்கியமான அத்வைத்தி விஷயம் முக்கியமான ஒரு பதம் பிரபஞ்ச உபசமம் பிரபஞ்ச உபசமம் இந்த பதம்தான் பலமான பதம் பிரபஞ்ச ரஹிதம் இத்தியா உபசமாக பிரபஞ்ச அபாவத அபாவா ஜி அபாவகா இதுலதான் தாத்யம் அதை வைத்துக்கொண்டு வைத்திய பிரகரணம் நிரூபணம் செய்து ஆகமத்தினால மாத்திரம்தான் சொல்ல முடியுமா பிரபஞ்ச மித்தியாத்வத்தை யுக்தினாலே நன்றாக சொல்ல முடியும் அப்படி சொல்லி வைத்திய பிரகரணம் வைத்தத்யம் சர்வபாவான உபதேசம் பண்ணியது வைத்திய பிரகனத்தில் முப்பத்தெட்டு காரிகைகள் அந்த முப்பத்தெட்டு காரிகைகள் கந்தர்வ நகர திருஷ்டாந்தம் மாயா திருஷ்டாந்தம் இதெல்லாத்தையும் வைத்துக்கொண்டு அந்த பிரபஞ்ச உபசமத்துவம் நிரூபணம் செய்யப்பட்டது பிரபஞ்சோபசமத்துவம் நிரூபித்தம் அத்வைத பிரகரணத்தில் அத்வைதத்தையும் வேதாந்தத்தின் மூலமாகத்தான் சொல்ல முடியுமா தர்க்கத்தினாலேயும் சொல்ல முடியுமான்னு கேட்டு யுக்தியினாலையும் நிரூபிக்க முடியும் அங்கங்க வேதாந்த வாக்கியங்களை சொல்லும் அத்வைதம் நிரூபிக்கப்பட்டாலும் யுக்தி பூர்வமாகவும் அத்வைதம் நிரூபணம் செய்யப்பட்டது நாற்பத்தி எட்டு காரிக்கைகள் இருபத்தி ஒன்பது காரிக்கை ஆகம பிரகரணம் முப்பத்தி எட்டு காரிக்கைகள் வைத்தியப் பிரகரணம் நாற்பத்தி எட்டு காரிகைகள் அத்வைத்த பிரகரணம் இவ்வளவெல்லாம் நிரூபித்தாலும் பரமதங்கள் பரமதங்கள் வேற மதங்கள் எல்லாம் பேசுகின்ற காரணத்தால் அவர்களுடைய மதத்தினுடைய கருத்துக்களை ஆராய்ச்சி செய்து அவர்களுடைய கருத்துக்களிலே இருக்கின்ற குறைபாடானது அலாத்தாந்தி பிரகரணத்திலே நிரூபணம் செய்யப்பட்டது ஆக பரமத நிராகரண பூர்வக வியாக்கியான பூர்வக ஸ்வமத சித்தாந்தம் அற்ற உத்தம் மற்ற மதங்களினுடைய கருத்துக்களை ஆராய்ச்சி செய்து அந்த கருத்துக்களில் குறைபாடுகளை எல்லாம் உணர்ந்து அவைகளை நீக்குவதோடு மட்டுமல்லாமல் தன்னுடைய மதத்தின் கருத்துக்களை தெள்ள தெளிவாக ஐயந்தெளி ஐயந்திரிவர விளக்கி எடுத்துச் சொல்லி சித்தாந்தம் செய்யப்பட்டது அலாத்தாந்தி பிரகரணத்தில் அதோடு காரிகைகள் நிறைவு பெறுகிறது நூறு காரிகைகள் மொத்தம் இருநூத்தி பதினைந்து காரிகைகள் இந்த பன்னிரண்டு மந்திரங்களை கொண்ட உபனிஷத்திற்கு இந்த காரிகைகள் இல்லையென்றால் இந்த உபனிஷத்தின் ஆழம் நமக்கு விளங்கிக் கொள்ள முடியாததாகவே போய்விடும் ஆகவே இந்த அலாத்தாந்தி பிரகரணம் இந்த காரணத்துக்காக இருக்கு பரமத நிராகரணார்த்தம் பரஸ்பரம் விருத்தியந்தே தைரயம் ந விருத்தியத்தே அவர்கள்தான் ஒருவருக்கொருவர் முரண்படுகிறார்கள் அவர்களோடு நாம் முரண்படுவதில்லை எவ்வாறு நாம் முரண்படுவதில்லை என்பதை விளக்கி சொன்ன சித்தாந்தமாக வைத்துக்கொண்டால் முரண்பாடுகள் தோன்றும் அத்வைதத்தை சித்தாந்தமாக ஏற்றுக்கொண்டால் முரண்பாடுகளுக்கு இடமே இல்லை முரண்பாடுகள் அனைத்தும் துவைத்த மதங்களுக்குள் தான் இருக்கிறது இந்த துவைத்த மதங்களில் ரெண்டு மதம் முக்கியமாக எடுத்துட்டு இருக்கோம் நாம் ஒரு மதம் சாங்கிய மதம் இன்னொரு மதம் பௌத்த மதம் நாஸ்திக பௌத்த மதம் ஆனால் அவர்களும் சீரிய சிந்தனையாளர்கள் சிந்திப்பதிலே அவர்களுக்கும் திறமை இருக்கிறது சாங்கியர்களும் சீரிய சிந்தனையாளர்கள் அவர்களுக்கும் திறமை இருக்கிறது ஆனால் இவர்களிடத்திலே ஒரு பெரிய குறை இவர்கள் ஸ்ருதிக்கு பிராதான்யம் கொடுப்பதில்லை தர்க்கத்துக்கு பிராதான் கொடுக்கிறார்கள்தானவாதிகள் சாங்கியர்கள் தர்க்க பிரதான வைதிகர்கள் சாஸ்திரப் பிரமாணவாதிகள் தர்க்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஸ்ருதி பிரமாண ஆஸ்திகர்கள் தர்க்கத்துக்கு தகுந்த மாதிரி ஸ்ருதியை வளைப்பவர்கள் அவர்களோ தர்க்கத்தின் மூலமாகவே சித்தாந்தத்தை நிரூபிக்க முற்படுபவர்கள் பௌத்தர்கள் இவர்களுடைய இரண்டு மதங்களும் இங்கே விசேஷமாக எடுத்துக் கொள்ளப்பட்டது இடையே கர்மபலவாதமும் பூர்வமீமாசா வாதமும் மறைமுகமாக பேசப்பட்டிருக்கிறது நேரடியாக பேசப்படவில்லை அது வாக்கியங்கள் நேரடியாகவே பேசுவதைப் போல இருந்தாலும் அவைகள் சத்காரியவாதம் என்று சொல்லப்படுகிற சாங்யத்திற்கு வேறானதாக இல்லை எனவே அதோடு இணைத்து அதை சிந்தித்து விட்டோம் ஹேத்து பலவாதம் சத்காரியவாதம் அசத்காரியம் அசத்காரியம் ஹேது பலவாதம் பாஹ்யார்த்தவாதம் பாவவாதம் பாஹ்யார்த்த அபாவவாதம் இத்தனையும் நம்ம பார்த்துருக்கோம் இந்த பாஹ்யார்த்த அபாவவாதத்தை நாமும் ஏற்றுக்கொண்டு பாஹ்யார்த்த அபாவவாதத்தை நிராகரணம் செய்து பாஹ்யார்த்த அபாவவாதத்தில் உள்ள சிறு குறைபாட்டையும் நீக்கி நித்திய சைதன்ய ஜானத்தை சித்தாந்தம் பண்ணினார் கவுடபாதாச்சாரியர் இதுதான் முக்கியமான அம்சம் ஒரு சில விசேஷமான குறிப்புகள் என்னன்னா அத்வைத்த பிரகரணத்துல முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு இங்கேயும் கடைசியில் நிரா முடிக்கும் பொழுது கவுடபாதாச்சாரியார் இதனுடைய அருமை பெருமைகளை எல்லாம் சொல்லி நிறைவு செய்திருக்கிறார் ஆகவே இந்த அலாத்தசாந்தி பிரகரணத்தில் சொல்லப்பட்ட காரிக்கைகள் எல்லாம் எந்தெந்த காரிகைகள் என்னென்ன கருத்தை சொல்லி இருக்கிறதுங்குறத முடிஞ்ச அளவுக்கு சுருக்கமாக சொல்லு நமக்குள்ள கால அவகாசத்துக்குள்ள நான் சொல்லி நிறைவு செய்கிறேன் நூறு காரிக்கைகள் முதல் ரெண்டு காரிக்கை நாராயண நமஸ்காரம் ஞான நமஸ்கார இந்த கு குரு பரம்பரைக்கு காரணமான நாராயணன் நீங்க ஞாபகம் குரு நமஸ்காரா ஞான நமஸ்காரா அது போர் ஆதி குரு நமஸ்காரஹா உபதேஷ்டு நமஸ்காரம் குருவுக்கு நமஸ்காரம் குரு உபதேசிச்சான குருவுக்கும் குருவினால் உபதேசிக்கப்பட்ட ஞான தனித்தனியா முதல் காரிக்க வந்து குரு நமஸ்காரம் இரண்டாவது காரிக்க குரு உபதேசிச்சானு நமஸ்காரம் அப்படின்னா என்ன அர்த்தம் கண்ண நமஸ்காரங்கிறது இப்ப கடைசியா முடிச்சேன் இல்லையா நமஸ்காரம் நம்ம அதோட இணைச்சிக்கிறது அப்படின்னு அர்த்தம் அஸ்பர்ஷய நமஸ்காரஹா அப்படின்னு சொல்லலாம் அஸ்பருஷயோக நமஸ்காரஹா அதாவது கடைசியில கூட முடிக்கிற போது அசங்கம் அசங்கம் சொன்னார் அசங்க சப்தந்தான் இங்க அஸ்பருஷ யோகம் சப்தந்தான் கடைசியில் இல்ல அசங்க அசங்க நிசங்கம் வினிவர்த்தே அசங்கம் தேன கீர்த்தித்தம் அசங்கம் சதான ஜாயத்தே அந்த கார்கைகளோட யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் இப்படி புரிஞ்சுது கடைசியில் அது அப்படி பதங்கள்லாம் இல்லை யோசிச்சு யோசித்து யோசிக்க ஒரு விஷயம் புரிஞ்சுது அவிபஷ்டித்தாயமானே வைத்தர்மியே அணுமாத்திரேபி சதா அசங்கம் நாஸ்தி அப்படி சொல்லணும் அதாவது அவிவேகிக்கு அதாவது பிரம்மன் பரிணமிக்கிறது காரணமாக இருக்கிறது என்று அணுமாத்திரேபி வைத்தர்மே ஜாயமானே அந்த அணுமாத்ரேப்பிங்கிற ரெண்டிலையும் போடலாம் அதாவது சிறிய அளவிலேயே கற்பிக்கிறது நம்ம அப்படி அர்த்தம் சொன்னோம் இடையில பேசுறேன் அவிவேகிக்கு அத்தீதமான கடந்த பரம்பொருள் தோன்றுகிறது என்று கருதுவானே ஆனால் அவனுக்கு அணு அளவும் அசங்கம் ஏற்படாது அப்படின்னு சொல்லலாம் அணு அளவும் அசங்கம் ஏற்படாது கொஞ்சம் சங்கம் இருக்கும் கொஞ்சம் சங்கம் இருந்தா சம்சாரம் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும் அணுமாத்திரே அசங்கத்தாஸ்தி தசிய அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும் சொன்ன அப்புறம் மூணாவது காரிக்கையிலிருந்து ஐந்தாவது காரிக்க வரையும் அச்கவாதம் அறிமுகப்படுத்தப்பட்டது அதுல ஒரு கருத்து சொன்னார் ஒருத்தர் சொல்றார் இருக்கிறது உற்பத்தி ஆகிறது இன்னொரு உற்பத்தி ஆகிறது ரெண்டு பேரும் நம்ம சித்தாந்தம் தீர்மானியும் அவனும் அதாவது ரெண்டு சேர்ந்து என்ன சித்தாந்தம் பண்ணுகிறார்கள் அதுதான் இருக்க அது என்னதுக்கு உற்பத்தி ஆகணும் இல்லாத எப்படி உற்பத்தி ஆக முடியும் சொல்றான் ஆகையினால ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம மதத்தை நிரூபிக்கிறார்கள் மறைமுகமாக அனுமோதாமகம் நாங்கள் அதனை அனுமதிக்கிறோம் அதை ஆமோதிக்கிறோம் ஆம் நீர் சொல்லுவதும் சரிதான் நீர் சொல்லுவதும் சரிதான் ஆகையினால் ரெண்டு பேர் சொல்றதுல இருந்து நாங்க என்ன தெரிஞ்சு நாங்க சொல்றதா நீங்க சொல்லுகிறீர்கள் அதாவது நீ அவனை கிட்ட கண்டனம் பண்றது மூலம் என் சித்தாந்தம் நிரூபணமாறு நீ அவனை கண்டனம் பண்றது மூலம் என் சித்தாந்தம் நிரூபணமாறு என்னுடைய மதம் என்னன்னா எதுவும் உற்பத்தியே ஆகல காரியமே கிடையாது பிரபஞ்சோமம் சொன்னதினால ஆ காரிய நிராகரணம் அமர்வதே திரிஷு காலேபி காரியம் நாஸ்தி ஆதவ அந்த வர்த்தமான மூன்று காலத்திலும் காரியம் இல்லை மூன்று காரியத்திலும் காரியம் இல்லை என்று சொல்லும்பொழுது தோற்றத்தை பற்றின கருத்துக்கு இடம் எங்கே அஸ்மாக்கம் மதம் அஜாத்தி மதம் சொன்னார் காரிக்கிலிருந்து பத்தாவது காரிக்கை வரைக்கும் அஜாதி மதம் சித்தாந்தம் செய்யப்பட்டது பிறவாததற்கு பிறப்பை கருதுகிறார்கள் இவர்கள் அதற்கு பிறவாத ஒன்றுக்கு அதுல நிறைய கருத்தெல்லாம் இருக்கு இவர்கள் என்ன பண்ணார்னா இந்த சத்காரியவாதி என்ன பண்ணா காரியக்கும் காரணத்துக்கும் அனன்யத்தம் சொன்ன ஐக்கியம் சொன்ன ஐக்கியம் சொன்னா என்ன ஆகும் இருந்து அப்பா பிறக்கிறார் அப்படி சொன்னார் அதெல்லாம் சரி அப்படி சொல்லி அது சித்தாந்தம் பண்ணப்பட்டது ஆகவே சர்வே தர்மா ஸ்வபாவத்தா ஜராமரண நிர்முக்தா எல்லா சைதன் எல்லா பதார்த்தங்களும் எல்லா ஜீவர்களும் உண்மையிலேயே பிறப்பரப்பற்றவர்கள் இந்த பிறப்பிறப்பை உடையது என்று கருதுபவர்கள் அவர்கள் நழவுகிறார்கள் அதாவது ஆனந்தத்திலிருந்து மோட்சத்திலிருந்து நழுவுகிறார்கள் என்று வர்ணனை பண்ணினார் அதனால அது மாத்திரம் இல்ல பதினோராவது காரிக்கையிலிருந்து பதிமூணாவது காரிக்க வரைக்கும் அஜாதி சித்தாந்தம் செய்யப்பட்டது அப்புறம் பதிமூணு வரைக்கும் மூணு காரிக்கரணம் பண்ணப்பட்டது சாங்கிய மத நிராகரணம் பண்ண அசிய மதம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை அசத்வாத் இல்லையே சுலபமாக பண்ணிடலாம் இத பண்ணிட்ட பதினாலாவதுதாபி சம்பவத்தி காரணக்காரிய தன்மை என்பது எந்த பொருளுக்கும் ஒருபொழுதும் சம்பவிக்க முடியாது என்பது அத்தமாக நிரூபணம் செய்யப்பட்டிருக்கு அதெல்லாம் சொன்ன ரொம்ப டைம் ஆயிடும் ஞாபகம் அதாவது நிறைய சொன்னார் அசக்தி ரபரிஜானம் கிரம கோபோத்ஸவா புனகி சர்வதா புத்தை அஜாதி பரிதீபிதா முடிக்கிறபோ சொன்னார் ஹே துர்ண ஜாயத்தை எதுக்கு ஆதி இல்லையோ அதுக்கு ஆதி கிடையாது அப்படின்னு சொன்னார் எதுக்கு காரணம் இல்லையோ அது காரணமாக இல்லை அதற்கு காரணம் இல்லை இது ரொம்ப நல்ல வாக்கியங்கள் ரொம்ப முக்கியம் இங்கதான் நல்ல சித்தாந்தம் பண்ணப்படுகிறது பாவத்தை நன்றாகவே நீக்கினார் குருடபதாச்சர் அப்புறம் இருபத்தி நாலு முதல் இருபத்தி எட்டு வரை இந்த காரிகைகள் நிராகரணம் பௌத்தமத்த நிராகரணத்தில் தான் ரெண்டு சொல்லிவிட்டோம் இந்த ஹேத்து பலவாதத்தை பற்றி நான் ரொம்ப ஜாஸ்தி சொல்லலை ஏற்கனவே பேசினது அதுக்குள்ளே நுழைஞ்சா அப்புறம் வெளியில் வர முடியாது ஆகையினால நான் அதை அப்படியே சொல்லிவிட்டேன் ஹேத்து முதலா காரியம் முதலா காரணம் முதலா விட முடியல பாருங்கள் பழமுடியாது போறது மனசு முட்டை முதலா கோழி முதலான்னா யாரும் சொல்ல முடியாது ஆகையினால அந்த திருஷ்டாந்தம் பொருந்தாது நம்ம வந்து அனுபவத்தில் இருக்கிற மித்யா பிரபஞ்சத்துக்குள்ள இருக்கிற திருஷ்டாந்தத்தை வைத்துக்கொண்டு மித்தியா அத்தீதமான வஸ்துவ புரிஞ்சிக்க முடியாது அது மாத்திர இந்த திருஷ்டாந்தம் அந்த ஸ்ருதிக்கு புரிஞ்சது நமக்கு ஸ்ருதி தான் பலம் ஸ்ருதியை விடவே மாட்டோம் பிரபஞ்சோபசவம் சாந்தம் சிவம் அத்வைதம் அதை கொஸ்டினே பண்ண மாட்டோம் அந்த ஸ்ருதியவே இது எவ்வளவு பிரமாணம் கேட்கவே மாட்டோம் யான் இந்த ஸ்ருக்கு என்ன பிராமணியம் எடுத்து ஞானம் வரலாது முதல்ல எவ்வளவு சாலிட்டு பிரமாணமோ அபரோக்ஷ அனுபவமோ அப்படி ஸ்ருதியை ஏற்றுக்கணும் இந்த ஸ்ருதிக்குத்தான் இத்தனை பேச்சு பேசிட்டு முட்டை முதலா கோழி முதலா வெதை முதலா மரம் முதலான்னு விசாரம் பண்ணி முடிக்க முடியாது அப்புறம் மூல காரணத்தை இத வச்சுட்டு கண்டுபிடிக்க முடியாது கர்மாவனால ஜென்மாவா ஜென்மாவனால கர்மாவா எண்டே இல்லாமல் போயிடும் அனவஸ்தா பிரசங்க அது மாத்திரம் இல்ல இத உண்மையை தெரிஞ்சதுக்கு பிறகு திரும்பவும் சம்சாரம் வராதுன்னு நீ சொல்ல முடியாது மோட்சம் வந்தாச்சுன்னா திரும்பவும் இருக்கு ஆரம்பம் இருக்கிறதுக்கு முடிவு இருக்கும் முடிவில் முடிவில்லாதது ஒன்றுக்கு ஆரம்பமே இல்லைன்னு சொன்னியானா முடிவுடையதுக்கு ஆரம்பம் இல்லைன்னு சொன்னி ஆனா அதுவும் பொ்தாது அதுக்கு முடிவு எப்படி ஏற்படும் ஆரம்பம் இல்லாத ஒன்றுக்கு முடிவு எப்படிப்பா ஏற்படும் முடிவு ஏற்படுகின்ற ஒன்றுக்கு ஆரம்பம் இல்லாமல் என்பது எப்படி ஏற்படும் இப்படி லாஜிக்கல் கொஸ்டின்ஸ் நிறைய கேட்டு அந்த வாதம் எடுபடாதுன்னு நிரூபிச்சுவிட்டேன் எது பதினாலு முதல் இருபத்தி வரை நான் பிரவேசிக்க வேண்டாம் நினச்சேன் அதுக்குள்ளே கொஞ்சம் நுழைஞ்சு விட்டேன் விலகிவிட்டேன் இப்போ இப்ப என்ன ஆச்சுன்னா இருபத்தி நாலுல இருந்து இருபத்தி எட்டு வரைக்கும் பாஷ்யார்த்த வாதம் பாஷ்யார்த்த பாவவாதம் பாஷ்யார்த்த அபாவவாதம் நம்ம என்ன பண்ணோம் இந்த ஹீனயான மகாயானத்தில் மகாயான கோஷ்டியோட ஜாயிண்ட் பண்ணோம் ஹீனயானத்தில் ரெண்டு குரூப் மகாயானத்துல ரெண்டு குரூப் ஹீனயானத்துல வந்து யோகா பௌத்த வைபாஷிக மதம் சௌத்ராந்திக்க மதம் அப்புறம் வந்து மகா யானத்திலேயே ரெண்டு குரூப்பு ஒன்றுயவாதம் மாத்தியமிக்க மதம் இன்னொன்னு யோகாச்சார மதம் இந்த யோகாச்சார மதத்தோட நம்ம ஜாயின் பண்ணி நம்ம என்ன பண்ணினோம்னா மத்த மதங்களை எல்லாம் நிராகரணம் பண்ணும் பாஹ்யார்த்த பாவ மதங்களை நிராகரணம் பண்ணினோம் அப்புறம் என்னச்சா அதுக்குள்ளே இருக்கிற கணிக்க விஜய் நித்திய விஜயான சைதன்யத்தை நிரூபிப்பதன் மூலம் அது நிராகரணம் பண்ணப்பட்டது ஆகவே பௌத்த மத நிராகரணம் செய்யப்பட்டது ஒரு தோஷம் பௌத்த ஒரு தோஷம் சாங்கிய மதம் காரண காரியவாதத்தில் தோஷத்தை பண்றது பௌத்த ஆத்ம விஷயத்தில் தோஷத்தை பண்றது மதம் ஜெகத் மித்யாத்வத்தை ஒத்து நுடுத்து சாங்கிய மதம் ஜெகத் மித்யாத்வத்தை ஒத்துக்கலை சாங்கிய மதவாதிகள் பௌத்தர்கள் ஜெகன் மித்யாவாதிகள் நாம என்ன பண்ணினோம் பௌத்தர்களோட சேர்ந்து ஜெகன்மித்யாத்வத்தை ஏற்றுக்கொண்டு சாங்கிய மதத்தினுடைய ஜெகத் சத்தியத்தை பண்ணி அப்புறம் பௌத்த இருக்கிற ஆத்மாவில் தோஷம் பண்ணிவிட்டாங்க ஆத்மாவை அனித்யம் ஆத்மாவையும் சத்தியம் இல்லாததாக சத்தியம் கிடையாது எது காலத்தையே திஷ்டதி தயம் இது சத்திய நியம சத்தியத்துக்கு லட்சணம் அதுதானே அதனால என்ன பண்ணோம்னா ஆத்மா சத்தியா நித்திய விஜப்தி ஸ்வரூபான்னு சித்தாந்தம் பண்ணி பௌத்த மதத்துல ஆத்மா விஷயத்துல அவர்கள் பண்ணுகிற தோஷத்தை நீக்கினோம் சாங்யர்கள் ஜெகத் விஷயத்திலே தவறு செய்கிறார்கள் ஆத்ம விஷயத்திலே ஆத்ம ஜான விஷயத்திலே தவறு செய்கிறார்கள் இந்த இரண்டு தவறும் நீக்கப்பட்டது பிறகு இருபத்தி ஒன்பது ஆமா இருபத்தி ஒன்பது ஒரு பொதுவான கருத்து அஜாத்தம் ஜாயத்தை யாரு அஜாதி பிரகிருஸ்திரன்யாபாவோ ந கதஞ்சித் பவிஷியில் இருக்கட்டும் முப்பதாவது இருபத்தொம்பது காரிக்கை வரைக்கும் என்று நிரூபிக்கப்பட்டது பந்தகா மோக்ஷா அப்படிங்கிறதே சம்சாரம் தான் நான் பந்தப்பட்டிருக்கிறேங்கிற எண்ணமும் நான் முக்தி அடைய வேண்டும் என்கின்ற எண்ணமும் மோக்ஷம் இரண்டுமே மித்தியை மாயை அப்புறம் முப்பத்தி மூணுல இருந்து முப்பத்தி மூணாவது காரிக்க வரைக்கும் சொப்ர திருஷ்டாந்தத்தின் வாயிலாக யத்துக்கு எந்த விஷயமும் கிடையாது அந்த கருத்து சொல்லப்பட்டது காய பிளகன்யர் யாத்திரியம் அவஸ்துக்கம் சித்ததினா என்ன சைத்தன்ய திருஷ்யம் அவஸ்துக்கம் அந்த விஷயம் எல்லாம் விஷயமே கிடையாது ஆறாவது கார்கையை நான் கடைசி அதை கோட் பண்ணி முடிக்கிறேன் ஆக சொன திருஷ்டாந்தத்தின் மூலம் இந்த சைதன்யத்துக்கு விஷயம் ஆப்ஜெக்டே கிடையாது அத்வைதத்துக்கு துவைத்தம் ஆப்ஜெக்டே கிடையாது அத்யங்கிற வேர்டே யூஸ் பண்றீங்கன்னா கிளாஸ் எடுக்க வேண்டியிருக்கிறதுனால இல்லாட்டி அப்படின்னு போரோஸ்து மௌனம் வியாக்கியானம் சிஷ்யாஸ்து சின்ன சம்சயா எதுக்கப்புறம் நான் உபனிஷத் படிச்ச அப்புறம் உபனிஷத்து எல்லாம் முடிச்சதுக்கு பிறகு இப்படின்னா என்ன போயிட்டு வரோம்னு போ அடுத்தது என்னன்னா முப்பத்தி ஏழு முதல் நாற்பத்தி ஒன்னு வரை இந்த கனவு இரண்டும் ஒப்பிடப்பட்டு நிரூபிக்கப்பட்டது முப்பத்தி மூணுல இருந்து முப்பத்தி ஆறு வரைக்கும் கனவு உதாகரணத்தின் மூலம் சைதன்யத்துக்கு விஷயம் கிடையாது என்று நிரூபிக்கப்பட்டது சைதன்யத்திற்கு விஷயம் கிடையாது என்பது கனவுதாகரணத்தின் மூலம் நிரூபிக்கப்பட்டது இங்க என்ன பண்ணப்பட்டது முப்பத்தி ஏழு நாப்பத்தி ஒன்னு வரைக்கும் கனவும் நனவும் ஒப்பிடப்பட்டு நனவும் மித்யா என்று நிரூபிக்கப்பட்டது மறந்துடக்கூடாது ஜெகன் மித்யாத்ம நிரூபணம் ஜ அவஸ்தோ சாமிய நிரூபண துவாரா ரெண்டுக்கும் உள்ள சாமியத்தை சொல்லி அதன் மூலம் ஜகத் மித்யாத்வ நிரூபணம் இந்த பிரபஞ்சத்தை நிரூபணம் பண்ணியாச்சு அப்புறம் நாப்பத்தி ரெண்டுல இருந்து நாப்பத்தி வரைக்கும் அப்படின்னா ஸ்ருதியில எதுக்கு சிருஷ்டியை பத்தி பேசணும் இதுல இருந்து பிறந்தது வந்தது அப்படின்லாம் நிறைய கதையெல்லாம் சொல்றீங்களே சிருஷ்டியினுடைய தாற்பயம் ஸ்ருதிக்கு என்ன ஸ்ருதியில் சிருஷ்டியின் தாற்பயம் என்ன வாட் இஸ் தேட்டேஷன் இன் ஸ்ருதி அப்படி சொல்லணும் அதனுடைய நிலை என்ன ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு கேட்டார் சொல்றார் அதுக்கு சொன்னார் அது வந்து உபதேசா அப்படி சொன்னார் பத்தி வரைக்கும் ஏதாவது வேணும் அட்லீஸ்ட் பகவானுடையாவது எனக்கு ரிலேஷன்ஷிப் வேணும் அப்படி ரிலேஷன்ஷிப் இருந்தால் ஐ ஃபீல் ஐ ஆம் செக்யூர் சொல்றாங்க இல்லையா நான் வந்து பாதுகாப்புடையவனாக இருக்கிறேன்னு நினைக்கிறேன் உனக்கு பாதுகாப்பே தேவையில்லை அப்படின்னு சொன்னால் உனக்கு வேறாக ஒன்றுமே இல்லைன்னா நிறைய பேரால அதை மனசில் வாங்கிக்க முடியலை ஆகவே அவர்கள் இதை பண்ணுகிறார்கள்னு சொல்லிவிட்டார்கள் அதனால அவர்களுக்கு இந்த அஜாதி அவர்களுக்கா ஸ்ருதி பேசி இருக்கு இந்த அஜாதிவாதத்தை கண்டு பயப்படுறவனுக்காக பிரம்ம ஸ்ருதி இந்த ஸ்ருதியில் இருக்கக்கூடிய இந்த சிருஷ்டி வாக்கியங்களுக்கு தாத்யம் சிருஷ்டி வாக்கியங்களுக்கு தாத்பரியத்துக்கு காரணம் அஜாதிவாதத்தில் இருக்கிற பயம்தான் காரணம் அப்படின்னு நான் அடுத்தது ஏழு ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் இதே தத்துவம் உபதேசிக்கப்பட்டது நிரூபிக்கப்பட்டதோ அதே கருத்து மீண்டும் மனதிலே பதிய வேண்டும் என்பதற்காக இந்த தீவட்டி உதாகரணம் சொல்லப்பட்டது தீவட்டி உதாகணம் என்ன தீவட்டிய அலாத்திருஷ்டாந்தம் அலாத்த ஸ்பந்தனம் அலாத்தாந்தி சங்கராச்சாரியர் ஆவீத்த நியாயம் சொன்னேன் கோஎக்சிஸ்டன்ஸ் கோஆபன்ஸ் சொன்ன இல்லையா காரணம் அப்படி சொல்லுவோம் இப்ப வந்து அலாத்த சத்துவே அலாத்த ஸ்பந்தன சத்துவே ஆகாரபாவகா அலாத்தன அபாவே ஆகார அபாவா தீவட்டிய சுழற்றினா பலவிதமான வடிவங்கள் தோன்றும் பண்ணி காமிச்சாங்க நீங்க எல்லாம் கூப்பிடல இந்த சாட்டை இருக்கு இல்லையா நெருப்பில் அதை வச்சுன்னு நம்ம பாஸ்கரன் தான் வந்து சுற்றின்னு இருந்தோம் இப்படி அப்படி இப்படி எல்லாம் பண்ணி பார்த்தோம் அவங்கள ஒன்றா பண்ணணும்னு நினச்சின்னு இருந்தேன் உங்களுக்குலாம் சும்மா வேடிக்கை காட்டலான்னு அதுக்கு எனக்கு டைம் கிடைக்கல பண்ணினோம் அன்றைக்கி பூஜை இருந்துருந்தது அதனால் அங்கே பையங்களுக்காக பட்டாசு கொஞ்சம் வேடிக்கை சூரசம்மாரத்தன்னைக்கு வேடிக்கையை சொல்லி அங்கே வேடிக்கை பார்த்தோம் அப்போ இப்படி இப்படி சாட்டையை வச்சுட்டு சுற்றி மத்தாப்பை வச்சு இப்படி இப்படிலாம் பண்ணி பண்ணுவோம் சும்மா ஒரு ஒரு ஃபன் அப்ப அலாத்த அலாத்தம்னா தீவட்டி தீவட்டியை அசைச்சா வடிவங்கள் தீவட்டி அசைக்கிறத நிறுத்திட்டா வடிவங்கள் இல்லை அப்ப தீவட்டிக்கு பேரு அலா தீ பந்தம் தீப்பந்தம் ஃபயர் பிராண்ட் என்ன வேணாலும் ஊது பத்தி எப்படி வேணாலும் போட்டாலும் சரி எல்லாம் டார்க் ரூம்ல பண்ணி பாருங்க புரிஞ்சாச்சுன்னா அது எதுக்கு நான் எக்ஸாம்பிளுக்காக சொல்லிருக்கு இந்த திருஷ்டாந்தத்தின் மூலம் என்ன சொன்னார்னா பிரம்ம சத்வே பிரம்ம ஸ்பந்தனே ஜகத் பாவா ஸ்பந்தன அபாவே ஜகதாவ ஸ்பந்தனம் மித்யாச்சும் ஸ்பந்தனம் மாயா சாந்தி அப்ப மாயா சுத்தினாத்தானே சாந்தி சாந்தி இவ சாந்தி ஸ்பந்தனம் இவ ஸ்பந்தனம் அசைவது போல அசைகிறது அசையாமல் இருப்பது போல அசையாமல் இருக்கிறது அது ஒரு நாளாவது அசைந்தால் தானே அசைந்தது அசையாமல் இருக்கிறது என்று சொல்வது அசைந்ததாகவும் அசையாதது போலவும் அது காட்சி அளிக்கிறது ஆக இது அலாத்த திருஷ்டாந்தம் மூலமாக சொல்லப்பட்டது அப்புறம் அடுத்தது என்னன்னா இருந்து வரைக்கும் அபாவியமே இல்லை திரவியாவோ வாபியத்தை ஏம்ேத்துஃலாஜாவிஷந்த மனிண அஜா மனிண பிரவிசந்தபேத்துஃலாவேஸ்வதுஃலோதய க்ணேலாவே நாஸ்தேத்துஃலோவத்துஃலலாவேசாரவாயே ஹேத்துஃலாவேசாரபட காரணக்காரிய அபாவ காரணக்காரியம் இல்லாததால் சம்சாரம் இல்லை இல்லை இல்லவே இல்லை ஓ மனசில் இருக்கிற இந்த காரணக்காரிய பாவ வாசனையை தூக்கி ஏறி இந்த காரணக்காரிய பாவத்துக்கு இருக்கிற அபிப்பிராயத்தை நெருப்பு வச்சு கொடுத்து அதற்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்காதே நிழலுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதே இந்த காரணக்காரிய பாவம் ஒரு நிழல் உண்மை அல்ல மாய தோற்றம் கல்பனை கனவு காணல் நீர் இவ்வளவு தூரம் அடிச்சு அடிச்சு சம்மட்டியில் அடிக்கிற மாதிரி ஹேமரிங்கிறாங்க ஆங்கிலத்தில் ஹேமரோ ஹேமர் செம்மட்டி அட்டியோ அட்டி கொடுத்து எப்படியாவது நம்ம நிம்மதியா இருக்கணும்னு அழ சொல்லி அல்லது இடித்து வழக்கறிய வல்லார் நட்பு ஆய்ந்து கொள்ளல்னு சொன்ன மாதிரி மன்னன் கெடுப்பெடும்பர் திரு எடுத்து சொல்லல அபாவத்தி ஏழுல இருந்து அம்பத்தி ஒன்பது வரைக்கும் காரிகை சம்சார காரணம் சொல்லப்பட்டது என்னது விவகாரம் டிரான்சாக்சன் தான் எல்லா ப்ராப்ளத்துக்கும் காரணம் கொஞ்சமாவது நேரத்தை ஒதுக்கி சத் சங்கத்தில இருந்து சத்விஷயங்களை நினைச்சா தானே நேரத்தை ஒதுக்கி சத் சங்கத்தில இருந்து சத்விஷயங்களை நினைச்சா சம்சாரம் இருக்காது பிசியோ பிசி இங்கிருந்து ஐரோப்பாவுக்கு போய் அப்புறம் அமெரிக்காவுக்கு போய் அங்கிருந்து ஏசியாவுக்கு வந்து அங்கிருந்து அப்புறம் வந்து அடுத்தது என்ன ஆஸ்திரேலியாவுக்கு போய் அப்புறம் அங்கிருந்து ஒரு நேரம் ஆப்பிரிக்காவுக்கு போயிட்டு எத்தனை கண்டம் இருக்கு அஞ்சு கண்டம் இருக்கு அமெரிக்கா கண்டம் அதுவே ரெண்டா வட அமெரிக்கா தென் அமெரிக்கா அமெரிக்கா கண்டம் ரெண்டு ஐரோப்பா கண்டம் மூணு ஆப்பிரிக்கா கண்டம் நாலு மாறிடுது அமெரிக்காவே ஒன்று தானா அமெரிக்கா கண்டம் ஆஸ்திரேலியா ஒரு கண்டம் ஆச்சேன் ஆஸ்திரேலியா ஒன்று ஆசியா ஒரு கண்டம் ஐரோப்பா ஒன்று அப்புறம் வந்து ஆப்பிரிக்கா ஒன்று அமெரிக்கா அஞ்சு கண்டம் எல்லாத்தையும் பாருங்க அகண்டத்தை பத்தி பேசிட்டு கண்டத்தை சிந்திக்கிறோம் சச்சிதானந்தம் பார்க்கும் இடமெங்கும் ஒரு நீக்கமர நிறைகின்ற பரிபூரணானந்தமே அடுத்த மாசம் காரணம் சம்ருத்தி சம்ருத்தி என்ன அர்த்தம் இருக்குவஹாரம் எது கம்மி விவகாரம் ஒரு ஆசிரமம் வச்சிருந்தாலே அதிக விவகாரம் சொல்றாங்க ஒருத்தர் வந்து ஒரே சுவாமி கர்நாடகாவில் நானூறு இன்ஸ்டிடியூஷன் நடத்துற ஒரு சிங்கிள் சுவாமி இங்க கூட வச்சிருக்கார் கம்பத்தில் கூட வச்சிருக்கார் அவருக்கு அவர் பேசுறத பாத்தீங்கன்னா கூட கேட்காது அப்படி அமைதியா பேசுறியூஷன் அம்மா அதுக்கு காரணம் என்னன்னா பலந்தான் விவஹாரம் அதை பத்தி இல்ல கௌடபாதாச்சாரியார் இந்த ஞானத்தில் நீ ஆழமா போகணும்னா விவகாரம் வச்சுக்காதே நிறைய முதல்ல வந்து என்ன பண்றான் சம்பாதிக்கிறான் கடைசியில் என்னென்ன அந்த ஆடி அடங்கும் வாழ்க்கை நிலமே சொந்த அது கூட நிஜமா சொந்தமாக என்ன அதுக்கடியில் இன்னும் இப்போ லேயர் வச்சுருவான் எல்லாம் எங்கேயோ சொல்றாங்க இப்போ வெளிநாட்டில எல்லாம் கல்லறைகள்லாம் என்னென்னா அதுவே லேயர் லேயராக போட்டா எப்படி நம்ம பர்தெல்லாம் இருக்கு பாருங்க அது மாதிரி செல்ஃபு செல்ஃப்னு சொன்னால் சரியா இருக்கு செல்ஃபில் வைக்கிற மாதிரி ஒரு ஒரு பாடி வச்சு ஒரே கல்லறை இப்படியே வரிசையாக அடுக்கி விடுறான் இப்போ ஏன்னா இப்போ நம்ம ஊரில் நிறைய சுடுகாடே ஜா இடு இடுகாடே ஜாஸ்தியாக ஒரு ஒரு ஊர்லேயும் எம்ஜிஆருக்கு எல்லாம் சமாதி வச்சிருக்காங்க தெரியுமா உங்களுக்கு அது என்னன்னா கர்த்தருக்குள்ள அடங்கி விட்டார் எம்ஜிஆருக்கு இந்திரா காந்திக்கு ராஜீவ் காந்திக்கு ஊருக்கு ஒரு வச்சிருக்கான் நிறைய பேருக்கு தெரியாது அப்படின்னா எங்கள் ஊர்லேயும் அவருக்கு கல்லறை வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்த ஆக்குப்பை பண்ணிவிட்டான் நிறைய பயிண்ட் இருக்கு இதெல்லாம் நமக்கு என்னது நமக்கு தான் பிரம்மனே இல்லையே ஜகத்தே இல்லி பதம் இல்லை நமக்கு அந்த அத்தீதம் சமாளிச்சு விவகாரம் தான் இருக்கு அறுபதுல இருந்து எழுபது வரைக்கும் அனிர்வச்சனீயத்தா இருமை இது எப்படி எக்ஸ்பிளைன் பண்றதுன்னா எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது அவர்த்தே ஆகையினால இதை விளக்கி சொல்ல முடியாது எழுபது வரைக்கும் அறுபது முதல் எழுபது வரை அத்தனை ஸ்லோகங்களும் பதினோரு ஸ்லோகம் நினைக்கிறேன் பதினோரு காரிக்கைகளும் அனிர்வச்சனீயத்துவம் ஜெகத் அனிர்வச்சனீயத்வம் உபதேசிக்கப்பட்டது சரி ஒன்னு இருந்து எழுபத்தி ஐந்து வரைக்கும் அனிர்வச்சனையும் பிறகு கேள்வி வராது இல்லையா இதை விளக்கி வார்த்தைகளால் விளக்க முடியாது வார்த்தைகளால் விளக்க முடியாதது என்பதை வார்த்தைகளால் விளக்கிவிட்டால் பிறகு வார்த்தைகளால் விளக்க முடியாதது என்பது விளங்கிக் கொள்ளப்படும் பிர அநீர்வச்சனியம் எப்படி சொல்றோம் மாய எப்படி அனிர்வச்சனியம் சொல்றோம் அனிர்வச்சனியம் எப்படி சொல்றோம் மூணு விஷயம் சொல்லி இருக்கேன் உங்களுடைய மெமரி பவருக்கு நல்ல டெஸ்ட் அப்புறம் எழுபத்தி ஒண்ணுல இருந்து எழுபத்தி ஒன்னு எழுபத்தி நாலு வரைக்கும் உபச முடிவுரை தொடக்கம் அஜாதிவாதம் மீண்டும் நன்றாக உபதேசிக்கப்பட்டது ந கஷ்டி ஜாயத்தே ஜீவ சம்பவோச ந வித்தியே ஏதத்தது உத்தமம் சத்தியம் எத்தின் உபசம்னா என்ன கன்க்ளூஷன் அந்த கன்குளூஷன் ஸ்டார்ட் பண்ற போது உபசம்ஹார ஆரம்பிக்கிற பொழுது மீண்டும் அஜாத்தியை திரும்ப ஒரு சொல்றார் என்ன மெயின் பாயிண்ட் ஒன் செக அதுதான் எழுபத்தி அஞ்சுல இருந்து எழுபத்தி அஞ்சுல இருந்து எண்பத்தி ஆறு வரைக்கும் ஞானத்தின் பலன் ஞானத்தின் தன்மை முக்திக்கான வழி முக்திக்கான வழி ஞானம் பெறுவது ஞானத்தின் இயல்பு ஞானத்தின் ஞான ஸ்வரூபம் என்ன அஜாதி பிரம்மன் முக்திக்கு வழி அதான் உபாயம் காரணமான அசம்சாரி அஜாதி அத்வைத பிரம்மஸ்வரூபம் ஆக மோக உபாயம் ஞான பலம் அப்படி போட்டுக்கலாம் இத்தனை கருத்துக்களும் திரும்ப திரும்ப எழுபத்தி ஐந்து எத்தி ஆறு வரை உபதேசிக்கப்பட்டிருக்கிறது பன்னெண்டு காரிகள் நினைக்கிறேன் மறுபடியும் எண்பத்தி ஏழுல இருந்து எண்பத்தி வரைக்கும் அவஸ்தாத்திரைய சாரம் உபனிஷத்துல சொல்லப்பட்ட விழிப்பு கனவு உறக்கம் என்பது என்கின்ற கருத்துக்களின் சாரம் உபதேசிக்கப்பட்டது அந்த சாரத்தோட பலனை சொன்னார் அவன் சர்வக் அப்புறம் என்ன முடிவான முடிவுரை தொண்ணூறு முதல் நூறு வரை நன்றாகவே சொல்லி தத்துவத்தை சொல்லி முடிவு செய்து விட்டார் இங்கேயும் திரும்ப திரும்ப இந்த ஞானம் ரொம்ப முக்கியம் இதுல இருந்து நழுவக்கூடாது அப்படிங்கிற கருத்தெல்லாம் நிறைய சொல்லி ஆதிபுத்தாக ஆதிசாந்தாக நாம நிலைச்சு நிற்கணும் இருந்தா நமக்கு அஸ்பருஷ யோகா நன்றாக நிரூபிக்கப்படும் அஸ்பருஷ யோகா அசங்க யோகா நிசங்க யோகா நன்றாக உபதேசிக்கப்பட்டது கடைசி ஞானத்தினுடைய பெருமையை சொல்லி தொண்ணூத்தி ஒன்பது வரைக்கும் சொல்லலாம் நல்ல நூறாவது காரிகை ஞானத்தின் பெருமையை நன்றாக சொல்லி நிறைவு செய்து மணி பத்திர ஞானத்தின் பெருமையை நன்றாகக் கூறி நிறைவு செய்து ஆக துர்தர்ஷம் கஷ்டப்பட்டு தான் இதை புரிஞ்சுக்க முடியும் ஆனா சொல்ல போனா இத புரிஞ்சுட்டோமான கஷ்டப்பட்டதெல்லாம் முட்டாள்தனம் தெரியும் கஷ்டப்பட்டிருக்க வேண்டிய அவசியமே இல்ல முட்டாள்தனமா கஷ்டப்பட்டோங்கிறது எப்ப புரியும் உண்மை புரிஞ்சாதான் முட்டாள்தனமா கஷ்டப்பட்டோங்கிறது புரியும் ஆனா முட்டாள்தனமா கஷ்டப்பட்டு இருக்கிற போது புத்திசாலித்தனமா கஷ்டப்படுறோங்கிற மாதிரி ஒரு பிரம கஷ்டம் நீங்கின பிறகு கஷ்டப்பட்டதெல்லாம் அறியாமையினால கஷ்டப்பட்டோம் இக்னரன்ஸ்னால்தான் கஷ்டப்பட்டோம்னு தெரியும் ஆகவே இந்த கம்பீரமான இதுல யாரும் இந்த சாஸ்திரத்துக்குள்ள நிறைய பேர் நுழையிறதே இல்லை அதி கம்பீரம் கடலுக்குள்ளேனா போகணும்னு ஆசைப்படுவானா போனா திரும்பி வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகுமே அதுக்கு எவ்வளவு ப்ரிப்பரேஷன் வேணும் அதெல்லாம் நான் ரொம்ப சொல்லல கடலுக்குள்ள நுழைய முடியுமா நுழையணும்னா எத்தனை விட்டுட்டு போகணும் ஆக அப்பேற்பட்ட இந்த அற்புதமான சாஸ்திரம் இன்னும் சொல்ல போனா அச்சல பிரதிஷ்டம் சமுத்திரம் இதுதான் நம்மதான் நம்ம உலகத்துக்கு ஆனந்தத்தை வாரி வழங்குவோம் நமக்கு யாரு என்ன கஷ்டத்தை கொடுத்தாலும் அந்த கஷ்டத்துக்கு சத்தியமே இருக்காது நம்ம ஆனந்தமாக இருந்து கொண்டு ஆனந்தத்தை வாரி வாரி வரக்கூடிய தலைமுறைக்கெல்லாம் கொடுத்துண்டே ஆனந்தமா இருக்கும் ஆக இப்பேற்பட்ட ஞானத்தை நம்மயமாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்று கௌடபாதாச்சாரியர் சொன்னார் அதையே நாம் பின்பற்றுவோம் நமக்கு எல்லா தேவதைகளுடைய அனுகிரகமும் மகான்களுடைய அனுகிரகமும் நமக்கு கிடைக்கட்டும் இந்த கௌடபாத காரிகையோடு கூடிய மாண்டூக்கிய உபனிஷத் வகுப்பை இந்தளவிலே நிறைவு செய்கிறேன் நமக்கு இந்த அஜாதி அத்வைத பிரம்ம ஜான நிஷ்டை பரிபூர்ணமாக சித்தித்து நாம் எல்லோரும் ஜீவன் முக்தர்களாக வாழ்ந்து விதேக முக்தி அடைய வேண்டும் என்று ஆதி குரு ஸ்ரீ பிரஜா தட்சிணாமூர்த்தியை மனமாற பிரார்த்திப்போம் சத்குரு பரம்பரையை ரிஷி பரம்பரையை நன்கு பிரார்த்திப்போம் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஹரி ஓம் பிராம்ரணோன் பீவ்வா சர்வா விசேஷா மதுரூ மாய மாமையோ விம விஜ விஷய ஜோதிஷாஸ் சூஷ்மானரி विगत, अगति, जगति, சர்வன் விஷேன் விகத்துண்பாசனீய அஜமப்போம் பிரபை அகிஜி மாப்பா கணத்தயவித்தி ஜேர்னியலோயமி குமர்லம் பூத்தேதோ யூஜியாஜியம் பரமருமம் பாதபைர்னோஸ் ோ பிராந்தமோ மோன்மச்சோரே ஹியசுபனிசனே மே தௌ பாவன ஜிரோன்முக் ஜதிமயம் பதம் தன்னியந்த ேத்தரமிம்சியனூவிஷியமோவ்ச்சி காலாத்தோவ மறுபடியும்டிக்கணுறதுக்காக ஆர்த்தன் நீங்க தான் இனிமேல் படிக்கணும் விட்டுடக்கூடாது உணவு உடல் மயமாவது போன்று இந்த கருத்துக்கள் உங்கள் வாழ்க்கை மயமாகட்டும் ஒரு இதிலே நடந்த அற்புதம் ஒன்றும் பிளான் பண்ணல சென்ற முறை பதினேழுல தொடங்கியிருக்கேன் இந்த முறை பதினெட்டுல முடிச்சிருக்கேன் ஒரு வருஷத்துக்குள்ள நூற்றி இருபத்தி ஓரு வகுப்புகளில் இந்த மாண்டூக்கிய உபனிஷத் நிறைவு பெற்றிருக்கிறது மேவா பசேம்தேமே தயுந்திரோ வூஷா விவே அரிஷேமிஸோஸா ிாஷா ஹரி ஓஷரோ குருராத் மூதவி வோமவாயிணாத்தே நம அய்யேயனே நிற அனந்தமாண்ட மய்யே உபதேஷிக்கெழிவந்தே போ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 ஜன் புவனேஸ்வரி தேவிகி சூநாத காவேரி மாதாபிசரஸ்வதி மாதா கீ சனா கீ ஹரி ஓ